வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முப்பத்தி சேவை மார்ச் இருபத்தி மூன்று பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் தமிழகத்தில் பரிந்துரைக்கப்பட்ட ஐந்து இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என தமிழக முதல்வர் பழனிச்சாமி கூறியுள்ளார் பதினைந்து வயதுக்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டினால் ரூபாய் ஆயிரம் அபராதம் அல்லது மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் அனைத்து தனியார் அலோபதி ஹோமியோபதி மருத்துவமனைகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற இடத்தில் சி சி கேமரா அனைத்து வைக்கப்பட்டிருந்தது என அப்பல்லோ குழும தலைவர் பிரதாப் சி ரெட்டி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான முப்பத்தி ஆறாயிரம் கோயில் வளாகங்களில் உள்ள கடைகளையும் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது ரஜினி மக்கள் மன்றத்தின் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் தம்புராஜ் நீக்கப்பட்டுள்ளார் கர்நாடகத்தின் நாற்காலிக்காக நடத்தும் நாடகம் என மத்திய அரசை கமல்ஹாசன் விமர்சனம் செய்துள்ளார் இந்திய செய்திகள் நாட்டில் கறுப்பு பணத்தை கண்டுபிடிப்பதிலும் ஊழலை கட்டுப்படுத்துவதிலும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் முக்கிய சுற்றுலா தலங்கள் நினைவுச் சின்னங்கள் உள்ள இடங்களில் இரவு நேர உணவகங்கள் திறக்க மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது அயல் நாடுகளுக்கு கடத்தப்பட்ட புராதன சிலைகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி சிலைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா மாநிலங்களவையில் கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் தங்களின் ஓய்வு காலத்தில் கிடைக்கும் கிராஜுவட்டி தொகையில் ரூபாய் இருபது லட்சம் வரை வரியில்லாமல் பெற்றுக் பணிக்கொடை திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் குழந்தைகளின் கல்வி செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது உலகச் செய்திகள் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனம் மீதான குற்றச்சாட்டு உண்மை என பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுகர்பர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமாக நடைபெற்று வரும் கவுட்டாவில் இருந்து வெளியேற கிளர்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஜெர்மனியில் உள்ள மேக்ஸ் பிளாஸ் கல்வி நிறுவனத்தின் ஆய்வில் திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய மொழிகளான தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகியவை நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அதிலும் தமிழ் மிக தொன்மையானது என்று ஆய்வில் தெரிய தீவிரவாதத்தை ஒழிக்க எல்லை கப்பலில் இருந்து சட்டவிரோதமாக நடைபெறும் ஆயுத வர்த்தகத்தை தடுக்கும் வழிமுறைகளை ஐநா பலப்படுத்த வேண்டும் என்று இந்தியா எச்சரித்துள்ளது வணிகச் செய்திகள் விருதுநகர் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள மிளகாய் வர்த்தலுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இன்னும் பத்து வருடத்தில் பிட்காயின் உலக நாடுகளின் ஒற்றை நாணயமாக இருக்கும் என ட்விட்டர் சிஇஓ ஜாக் தெரிவித்துள்ளார் ஏர் இண்டியா சுமார் நூறு பைலட்டுகளுக்கு மாதம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரையிலான சம்பள உயர்வை அளிக்க முடிவு செய்துள்ளது பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வீடுகளுக்கு நேரடியாக டீசல் சப்ளை செய்யும் திட்டத்தை தொடங்க உள்ளது பயணம் மற்றும் சுற்றுலாத்துறை மூலம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது உருவாகின என்று கேபிஎம்சி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி ஐ போட்டிகளில் விளையாட தடையதும் இல்லை என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மீண்டும் தேர்வாகி அதில் விளையாடுவதால் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று என்ன தோன்றுவதாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் தமிழக வீராங்கனை இலவேனில் வளரிவான் முதலிடம் பிடித்தார் இந்திய மேற்கிந்திய தீபகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை கொச்சிக்கு பதிலாக திருவனந்தபுரத்தில் நடத்த கேரள கிரிக்கெட் சங்கம் ஒப்புக் கொண்டுள்ளது பெண்கள் அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு டி டுவெண்டி தொடரில் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதின இதில் ஆஸ்திரேலியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றன திரைச்செய்திகள் இயக்குனர் ராஜமௌலி தனது அடுத்த படத்தை ட்விட்டரில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதில் ராம்சரண் மற்றும் ஜூனியர் என் நடிக்க உள்ளனர் கீர்த்தி சுரேஷ் சமந்தா நடித்து வரும் சாவித்திரியின் வாழ்க்கை வரலாறு படமான மகாநதி மே ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது கணேசனாக நடித்திருக்கும் துல்கர் சல்மானின் போஸ்டர் வெளியாகி இந்த தலைமுறை நடிகர்கள் மற்றும் நடிகைகளிடையே நட்புணர்வும் ஒற்றுமையும் கலகலப்பான உரையாடலும் குறைவாக இருப்பதற்கு முதல் காரணமே இந்த கேரவான் கலாச்சாரம்தான் என்று நடிகை நளினி கூறியுள்ளார்